வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் முதல் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஸ்காட்லாந்தை தனி நாடாக இங்கிலாந்து அங்கீகரித்தது ஸ்காட்லாந்து விடுதலை போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்து இணைக்கப்பட்டு கிரேட் பிரிட்டன் என்ற ஒரு பெரிய நாடு உருவாகியது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதாம் ஆண்டு உலகின் முதலாவது அதிகாரப்பூர்வமான கடிதங்களில் கூடிய தபால் தலையான பென்னி பிளாக் பிரிட்டனில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் இரண்டாவதும் ஆசிய கண்டத்தில் முதலாவதுமான அதிநவீன போலீஸ் பிரிவு ஹாங்காங்கில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் எட்டு மணி நேர வேலை நாளை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 தனது இருநூற்றி இரண்டாவது மற்றும் கடைசி பயணத்தை நியூயார்க் நகரிலிருந்து தொடங்கியது இது புறப்பட்ட ஆறாவது நாள் அயர்லாந்து கரைக்கருகில் மூழ்கியதில் ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவில் அனைத்து சீன தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இதுவே இன்று நூற்றி மில்லியன் உறுப்பினர்களுடன் உள்ள உலகின் மிக பெரிய ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நியூயார்க் நகரில் எம்பையர் ஸ்டேட் கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கொரிய மக்கள் ஜனநாயக குடியரசு அமைக்கப்பட்டது அதாவது வடகொரியா நாடு உருவாக்கப்பட்டது கிம் உல் ஜூங் அதன் முதலாவது அதிபரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இளம் பிள்ளைவாத நோய் தடுப்பு மருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்தியாவில் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கியூபாவை சோசலிச நாடாகவும் தேர்தல் முறையை ஒழித்தும் அதன் பிரதமர் பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பாரி ஜப்பான் நாட்டைச் நவோமி யுமூரா என்பவர் தன்னந்தனியாக வடதுருவத்தை அடைந்த முதல் மனிதர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை ஜனாதிபதி ஆர் பிரேமதாசா அவர்கள் மே தின பேரணியில் வைத்து மனித குண்டு தாக்குதலின் மூலம் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சைப்ரஸ்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 தொழிலாளர் தினம் இத்தாலி நாட்டில் தேசிய நாள் செக் குடியரசு செக் குடியரசு நாட்டில் தேசிய காதல் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே